ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் நம்முடைய தர்மங்களை என்னவிதமாக நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதிலே திச்சைநிர்ணய காண்டம்னு ஒரு பகுதி தர்மசாஸ்திரத்தில் இந்த தித்து நிர்ணய காண்டங்கிறது என்ன விஷயத்தை நமக்கு சொல்கிறது அப்படின்னா காலத்தை நமக்கு தெரிவிக்கிறது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இதை தான் நமக்கு பஞ்சாங்கம்னு அடிப்படையாக கொடுத்துருக்கா இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தோமானால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்துட்டே வந்தால் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இவைகள் போட்டிருக்கும் பிறகு சில நம்பர்கள் போட்டிருக்கும் அப்புறம் சில விரதங்களோ அல்லது புண்ணிய தினங்களோ போடப்பட்டிருக்கும் நமக்கு திதி வாரம் நட்சத்திரம் இவைகள் தெரியும் ஆனால் அந்த போட்டிருக்கிற யோகம் நமக்கு புரியாது அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் என்ன பண்ணுற வழக்கம்னா குருகுலமுறை பாடசாலைகளில் போய் பார்த்தால் தெரியும் குழந்தைகள் பாடசாலையில் சேர்ந்தால் முதல் ஒரு வருஷ காலம் அவனுக்கு வேதம் ஆரம்பிக்கிறதில்லை அவனுக்கு அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது அதற்கு ஒரு வருஷ காலம் எடுத்துப்பா ஏன்னா அது வ பாடசாலைக்கு வர்ற அந்த குழந்தை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக இருந்திருப்பான் அவன் பேசக்கூடிய பாஷை வேற அவன் பார்க்கக்கூடிய புஸ்தகங்கள் வேறு அவன் பழகக்கூடிய ஜனங்கள் வேறு பாடசாலைக்கின்னு வந்தாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பாஷை வேறு அங்கே இருக்கக்கூடிய புஸ்தகம் வேறு நபர்கள் வேறு இதை புரிஞ்சின்றால்தான் அவனுக்கு மேற்கொண்டு பாடம் ஆரம்பிக்க முடியும் ஆகையினாலே தான் முதல் ஒரு வருஷ காலம் அவனுக்கு ஆச்சாரங்கள்தான் சொல்லிக் கொடுக்குறது ஒரு வருஷ காலம் அவனுக்கு எப்படி காலம்பரை பல்தேக்கணும் எப்படி குளிக்கணும் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும் சமிதாதானம் எப்படி பண்ணணும் எப்படி கை கால்கள் அலம்பிக்கணும் எப்படி சாப்பிடணும் இதெல்லாம் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறது ஏன்னா இதெல்லாமே அடிப்படையாக தெரியலன்னா அவனுக்கு எப்படி அவ்வளோ பெரிய வேதம் அவனுக்கு வரும் வராது வந்தாலும் பிரயோஜனப்படாது இது வேணும் நான் அவனை வேதத்திற்கு தானே கொண்டு வந்து விட்டேன் அவன் எப்படி குளிக்கணும் எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கப்படாது ஏன்னா எப்படி குளிக்கணும்னே தெரியலன்னா அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் ஆகையினாலே அடிப்படையாக இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு அந்த அறுபத்தி நாலில் சாப்பிட்றதுங்கிறதே ஒரு கலை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னா ஜீரணமாகாது அஜீர்ண கோளாறுகள் வரும் வயரும் நிறையாது அனாரோக்கியம் அது அதனால இந்த குருகுலமுறை பாடசாலைகளில் நாம் போய் பார்த்தால் தெரியும் முதல் ஒரு வருஷ காலம் அவனுக்கு இவைகள்லாம் தான் அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கறது பிறகு பஞ்சாங்கம் பார்க்க தெரியணும் அது ரொம்ப அடிப்படை காலம்பரை எழுந்ததும் நாம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன பஞ்சாங்கம் பார்க்கணும் இன்றைக்கு என்ன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு என்ன விசேஷ தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இன்றைக்கு என்ன விரத தினம்னு தெரிஞ்சுக்கிறதுனாலேயே ஒரு புண்ணியம் இன்றைக்கு என்ன யோகம்னு தெரிஞ்சுக்கிறதுனாலேயே ஒரு புண்ணியம் உண்டு இந்த வார இந்த வாரமும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த நட்சத்திரமும் இந்த திச்சியும் சேர்ந்தால் ஒரு யோகம் இப்படியெல்லாம் நிறையா கொடுத்துருக்கு அதை பஞ்சாங்கங்கள்லேயே நமக்கு போடுற அதை நாம் கவனிக்கிறதில்லை அல்லது கவனித்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் விரும்புறதில்லை அப்படி போகக்கூடாது அதை தெரிஞ்சுக்கணும் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு அடிப்படையான உ அடிப்படையாக உள்ள படிப்பே அதுதான் பஞ்சாங்கத்தையே நாம் எடுத்துட்டோமானால் வருஷப்பிறப்பு அன்னிக்கு பார்த்தால் சித்திரை ஒன்றாம் தேதி நாம் பஞ்சாங்கத்தை பார்த்தால் தித்தி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணங்கள் போட்டிருக்கும் பிறகு தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு போட்டிருக்கும் அது வரையிலும் நமக்கு புரியும் சில நம்பர்கள் போட்டிருக்கும் அது என்னென்னு நமக்கு தெரியாது பிறகு நிம்பகுசும்பக்ஷணம் அப்படின்னு போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் வருஷப்பறப்பன்றைக்கு பார்த்தால் நிம்பகுசும்பக்ஷணம் அப்படின்னு போட்டிருக்கோம் அது நமக்கு என்னன்னு தெரியாது புரியாது சரி ஏதோ விரதம் போல் இருக்கு அப்படின்னு விட்டுடுவோம் அப்படி விடப்படாது நாம் அதை நடைமுறைப்படுத்துகிறோமோ இல்லையோ அதை பற்றி தெரிஞ்சிக்கவாவது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுன்னு வந்தால் பிறகு நாம் இன்னொருத்தருக்கு அதை சொல்லணும்னு தோணும் அல்லது நாமே அதை செய்து பார்க்கணும்னு தோணும் அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போவோம் தெரிஞ்சிக்காததுனாலே தான் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது சிரமங்கள் வருது தெரிஞ்சுன்றால் யாரும் எதையும் செய்யாமல் இருக்க போகிறதில்லை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் வருஷப்பிறப்பிலிருந்து ஆரம்பித்து எத்தனை யோகங்கள் இருக்கு எவ்வளவு விரதங்கள் இருக்குது அதே அதனுடைய முக்கியத்துவங்கள் அதற்கேன்னு உள்ள சரித்திரங்கள்னு நாம் விரிவாக ஒரு வருஷ காலம் முழுமையாக எடுத்துண்டு பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வருஷ காலம் முழுமையாக எடுத்துண்டுனா நாம் சொல்ல வேண்டிய காலம் இல்லை பஞ்சாங்கத்தில் உள்ள ஒரு வருஷ காலம் அப்படின்னு எடுத்துட்டு நாம் பார்க்க போகிறோம் அதில் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது திச்சி நக்ஷத்திர வாராதி சாதனம் புண்ணியபாபயோகோ பிரதான குணபாவேன நஸ்வாதந்திரியன தே க்ஷமாகா அப்படின்னு திச்சை நிர்ணய காண்டங்கிற பகுதி நமக்கு காண்பிக்கிறது நாம் செய்யக்கூடிய காரியம் புண்ணிய காரியமோ பாப காரியமோ செய்ய வேண்டிய காரியமோ தேவையில்லாத காரியமோ எதை செய்யறதாக இருந்தாலும் முக்கியமான சாதனம் காலம் நாம் அந்த காலத்தை பார்த்து அந்த காரியத்தை செய்யணும் ஏன்னா அதற்கு நமக்கு குணம் முக்கியமாக இருக்கிறது என்னென்னா திதி நட்சத்திரம் வாரம் யோகம் கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஐந்தும் தான் நமக்கு சாதனமாக இருக்குது நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கோ பாப்ப காரியங்களுக்கோ அதே கட்டாயம் நாம் தெரிஞ்சுக்கணும் காலம்தான் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது காலமும் நமக்கு ஒரு துணை ஆனால் மிக மிக முக்கியம் அப்படின்னு இந்த தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது எத்திதௌ எத்திர நக்ஷத்திரே வாரே எத்தியதா விஹிதம் வா நிஷித்தம் வா பாளையம் ஸ்திரிதிவம் விரஜேத் எந்த நட்சத்திரத்தில் எந்த திசியில் எந்த வாரத்தில் என்ன காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுண்டு செய்கிறானோ அவன் அந்த காரியத்தினுடைய முழு பலனை அடையிறான் சுகத்தை அனுபவிக்கிறான் அவன் நினச்சது போல அவனுக்கு பிறவி கிடைக்கிறது அபாலயன் புனர் மோகாது அபவித்திரம் பதம் பிரஜேத் இதை யார் சரியானபடி தெரிஞ்சிக்காமல் முடிஞ்சபோது செய்கிறோம் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படின்னு யார் செய்கிறானோ அபவித்திரம் பதம் பிரஜேத் அவன் சுகத்தையும் அனுபவிக்கிறதில்லை அந்த காரியத்தினுடைய பலனையும் அடுத்த பிறவியும் ஹீனப்பிரவியாக போயிடும் அப்படி போக விடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த சித்திரணைய காண்டம் நமக்கு மிக மிக வலியுறுத்தி காண்பிக்கிறது காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் இப்போது இந்த நாளில் காலம்னு சொன்னால் பன்னெண்டு மணி பகல் பன்னெண்டு மணி இரவு இருபத்தி நான்கு ஒரு நாள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்படி வழக்கத்தில் இப்படி வந்துடுத்து ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரம் நொடி செகண்டிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றுக்கும் பெயர்கள் சொல்கிறது செகண்டுக்கு ஒரு பெயர் இத்தனை செகண்டுகள் சேர்ந்தால் நிமிஷம் ஒரு பெயர் அப்படின்னு இதற்கு தனியாக பெயர்களை நமக்கு காண்பிக்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்